சச்சிந்தோோத்ப்பத்திய தாத்தயவிஷா ஸ்ரீக்கேவா சுவாம்பித் சோபயன் சுஜத்தையூத்தமரிந்தமூத்த தத்த குரு எது மகாராஜாடை சொல்ற ஹே அறிந்தமீனு அறிந்தமாக அறிந்தமாங்கிறது சம்போதனம் அவரை கூப்பிடுறார் விழிவேற்றுமை அதாவது புறத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்களையும் அடக்கி ஒடுக்கியவன் அகத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்களையும் காமக்ரோதாதி சத்துருக்களையும் அடக்கி ஒடுக்கியவனே அப்படின்னு அர்த்தம் ஹே அறிந்தம புறப்பகைவர்களையும் அகப்பகைவர்களையும் வென்றவனே அந்த பகவான் இருக்காரே எத்தனை இந்த ஸ்லோகம் வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறோம் நாம் பதினேழு பதினெட்டுலாம் பார்த்தோம் காலேன ஆத்மானுபாவேன அப்படின்னு ஒரு வாக்கியம் அப்புறம் கேவல அனுபவானந்த சந்தோகா அப்படி பார்த்தோம் இங்கே கேவல ஆத்மானுபாவேன அப்படிங்குறது அதாவது தான் ஒருவனே எல்லாவற்றிலும் நிறைந்திருந்து அப்படின்னு அர்த்தம் ஸ்வமாயாம் திரிகுணாத்மிகாம் சங்கோபயன்னு தன்னுடைய மாயாசக்தி மூன்று குணங்களை உடைய மாயாசக்தி சத்வரஜ தமோ குணாத்மிகமான திரிகுணாத்மிகாம் ஸ்வமாயாம் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மாயாசக்தியை ஏன்னா இங்கே த்வித்தியா பக்தி ஏகவச்சனம் திரிகுணாத்மிகாம் ஸ்வமாயாம் கேவல ஆத்மானுபாவேன சம்க்ஷோபயன் காலத்துக்கேற்ப ஒரு காலம் வந்து எல்லாத்தையும் ஒடுங்கிறது அப்புறம் காலமே காலத்தின் துணை கொண்டே படைக்கிறார் காலத்தின் துணை கொண்டே ஒடுக்குகிறார் என்று சாஸ்திரங்களில் நிறைய பார்க்கிறோம் கேவல ஆத்மானுபாவேன தான் ஒருவரே எல்லாவற்றிலும் இருந்து அவர் ஒருவரே அவருடைய சக்தியினால் அப்படின்னு அர்த்தம் அத்வைத சித்தாந்தப்படி பார்த்தா தான் ஆத்மஸ்வரூபமாக நிற்குணமாக இருந்துட்டு மாயா சக்தி அவருடைய சந்நிதியில் என்னாகிறது சலிச்சிக்கிறது சங்கோபயன்னு சலிச்சுண்டு அவருடைய சக்தியை ஈஸ்வரனை வாங்கிக்கிறது பிரதிபிம்பத்தை வாங்கிக்கிறது அப்படி கேவல ஆத்மானுபாவேன திரிகுணாத்மிகாம் ஸ்வமாயாம் திரிகுணாத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மாயையை சங்கோபயன்னு ஏன்னா அது சாமியாவஸ்தைக்கு போச்சுன்னாரு இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் போது எப்படி எல்லா குணங்களும் ஒரே நிலைக்கு போயிடுறதோ இப்படி படைக்கிற போது என்ன ஆகுதுன்னா சத்வரஜஸ்தமோ குணங்கள்லாம் சலிக்கிறது அது வைஷம்யாவஸ்தா சங்கோபயன்னுன்னா அதில் வைஷம்யத்தை உண்டு பண்ணி எப்படி ஒரு வெதை மொளை விடுற போது அப்படியே பருக்கிறதோ அது மாதிரி சங்கோபயன்னு தயா தயான்னா அந்த மாயையா ஸ்வமாயையா திரிகுணாத்மிகையா ஸ்வமாயையா ஆதவ் சூத்திரம் ஸ்ருஜதி ஆதவ்னா முதல்ல என்ன பண்றாருன்னா சூத்ரம்னா ஹிரண்ய கர்ப்பன் சூக்ம பிரபஞ்சம் சூத்ரம் இஸ் ஈக்வல் இங்கே சூக்ம பிரபஞ்சம் சட்டில் யூனிவர்ஸ் அந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சூத்ராத்மா சூத்ராத்மாங்கிறது இரண்யகர்பனுக்கு பேரு இங்க சூத்ரம் டு சூக்ம பிரபஞ்சம் ஆரம்பத்துல முதல்ல சூக்ம பிரபஞ்சத்தை உண்டு பண்றார் காரண பிரபஞ்சம்தான் மாயாசக்தி சூக்ம பிரபஞ்சம் வந்து சூத்ரம் ஆஹா சூத்திரம் என்பது சூக்ம பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறார் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது அடுத்த லோகம் என்ன சொல்லுகிறது எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்